இயற்கை ஒரு டம்ளர் நீங்க பானை தண்ணி குடிச்சீங்கன்னா முப்பதுல இருந்து நாப்பது நிமிஷத்துக்கு உள்ளுக்குள்ள டைஜஸ்ட் சிஸ்டம் வேலை நிறுத்திரும் மறுபடியும் போன குளிர்ந்த தண்ணீர் வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு வர்ற வரைக்கும் முப்பது நாற்பது நிமிஷம் அது இயங்காது அது வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கும் அப்ப வந்து நமக்கு அப்பதான் ஜீரண கோளர்த்தீங்க அப்ப பானை தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்றீங்களா பானை தண்ணி வந்து சூடு குளிர்ந்த ரொம்ப சில்லனு இருக்கிற சில்லன் எல்லாம் குடிக்கூடாதுங்க பானையோட பலன் என்ன எதுக்காக பானை தண்ணி குடிக்கணும் இருக்கா பானை தண்ணியில அது வந்து மண் அப்சர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க நீங்க தப்பு தப்பான அதாவது ஒருத்தர் வித்தியாசமும் எல்லாரும் கையில வந்து ஒரு காப்பர் டியூப் மாதிரி ஒண்ணு வச்சிட்டு சுத்திட்டு இருக்காங்க நிறைய பேரு சமயத்துல வந்து இந்த வலிப்பு எல்லாம் வந்தவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் காப்பர்ல இருக்கக்கூடிய காப்பர் பாட்டுல வந்து தீர்த்தம் குடிக்கிறாங்க குடுக்குறாங்கல்ல கோயில்கள் அது மாதிரி நீங்க ஒரு சின்ன டப்பா ஒரு டம்ளர் வாங்கி வச்சுட்டு அது சுத்தமா டெய்லி துளக்கணும் டெய்லி விளக்கணுங்க காப்பரை விளக்கி அதுல சுத்தமான தண்ணீரை பியூர் வாட்டர் பில்டர் வாட்டர் போதும் ஊற்றி ஒரு துளசி இலை போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு குறைவானே இருக்கும் அது என்ன பண்ணுறா இந்த வலிப்புக்கான மூலக்காரணத்தை சரி பண்ணிச்சிரும் காப்பர்ந்து அருமந்து அந்த ஒரு பெரிய வியாபார தந்திரம்ரம்பாங்கி உள்ள உள்ள கழுவுறது கஷ்டங்க அதை ட்யூப் மாதிரி இருக்கிறத மேலால வேணா நீங்க நல்லா துளக்க முடியும் உள்ள வந்து இந்த ப்ரஷ வச்சு என்னதான் கிளீன் பண்ணாலும் அதுல வந்து காப்பர் சல்பேட் ஃபார்ம் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்ப வந்து ஆபத்தான் முடியும் உடம்புட்டு புரியுதுங்களா காப்பர் சல்பேட் இல் எஃபெக்ட்ஸ் என்னன்னு கூகுள்ல போய் சர்ச் பண்ண எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் கேட்டு இருக்கு அத்தனையும் சொல்லிட்டு இருந்தா நமக்குதான் நான் டயர்ட் ஆயிடுவேன் கொஞ்ச நேரத்தில் சொல்றேன் உள்ள போச்சுன்னா ஒவ்வொரு மூலையில பாதிப்புகளை நம்மளோட இயக்கங்கள்லாம் பாதிப்புகளை ஏற்படுத்துங்க கழிம்பு இருக்கு பாருங்க சார் நீங்க பாத்தீங்கன்னா களிம்பு மாதிரி ஒன்னு ஃபார்ம் ஆகுங்க நம்ம விளக்காம விட்டோம்னா அதனாலதான் கோயில்கள்ல பாத்தீங்கன்னா அந்த கோயில அர்ச்சகர்கள் அவங்க தீது குடுக்கறாங்கல்ல நமக்கு தீர்த்தம் கொடுக்கறவங்க பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு அந்த பலியின்னு விளக்கு சுத்தமா தொலைக்கி புளி போட்டு இல்லனே எலுச்சம்பளை போட்டு வழக்கி வச்சிருபாங்க அதுல தான் தண்ணி ஊத்தி கொடுப்பாங்க அந்த பாட்ல தான் ஓகே ஓகே அது வந்து நல்ல பழம் கொடுக்கும் அது தினசரி அந்த மாதிரி தொலைக்கி வெச்சிட்டு குடிக்கலாம் யார் வேணாலும் அதே மாதிரி இந்த குளிர்ந்த நீய குடிக்குற பழக்கங்களில இருந்து கொஞ்சம் விடுwebdriverணும் நம்ம மக்கள் ஹாஹா வந்துடங்க அப்படினா வியாதி இல்ல ஜாஸ்தி ம் ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து குளிர்ந்த தண்ணி குடிக்கும்போது ம் வயிறு காத்து அப்போ நாற்பது நிமிஷம் போச்சா சாப்பிட்டு போட்டு அப்புறம் பூரா கல்யாணம் நடக்குது இப்ப வந்து முதலாவது வந்து இந்த நம்ம காப்பி டீயவே வேணாம் தான் சொல்றோம் ஏதோ சாப்பிட்ட அந்த இது கொஞ்சம் சிரமமா இருக்கும் நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக அந்த நாக்கு ஊசிக்கு கொஞ்சம் காபி தள்ளி இருந்தாங்க மக்கள் இப்ப என்ன பண்ணிட்டாங்க எல்லா இடத்துலயும் ஐஸ்கிரீம் பெட்டி ஒண்ணு கொண்டு வந்து வச்சு பூரா வயிறு அப்செட் ஆயி பூரா வயிறு பிடிச்சுனீங்க அந்த கல்யாணம் நடத்துறவனுக்கு வந்து புண்ணி பாவ பா புண்ணியம் நாலு பேர்த்துக்கு சோறு போட்ட புண்ணியம் கிடைக்கும் எப்பவுமே எப்படி செஞ்சாலும் சரி ஆர்க்கும் இடமின் அவர் இவர் என்ன மீன் திருமூல பகவான் பாட்டுல நீ ஒாருக்குன்னாடுதா இன்னுண் மின் அப்படிங்கிற அந்த மாதிரி யாருக்கு வேணாலும் நீங்க நம்ம சொந்தக்காரங்களுக்கு போட்டாலும் அது அன்னதானம் தான் இல்ல பெருத்தாரு ஒரு ஏழைக்கு போட்டாலும் அன்னதானம் தான் அதுக்கெல்லாம் ஒன்னும் பாகுபாடெல்லாம் ஒண்ணு இல்ல அவன் அந்த நேரத்துல பசியோட இருக்கிறான் அது கூட என்ன ஒரு மிக முக்கியமா இன்னொரு பெரிய கோளர் என்ன நடக்குன்னா சாப்பிட்ட உணவே வந்து கல்யாண வீடு இருந்ததுனால நம்ம எல்லாம் திருப்தி பண்றதுக்காக அப்புறம் மேட்டி மித்தனத்தை காட்டிக்கிறதுக்காகவும் விதவிதமா போட்டு தள்ளிடுறாங்க கல்யாண பதவியில அது வந்து இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆயிருக்குது எங்களுக்கு எல்லாம் ஜீர்ணமா இருக்கு இதோட ஐஸ்கிரீம் போட்டா சுத்தமா ஐஸ்கிரீம் போட்டா என்ன ஆகுன்னா ஐஸு சில்னஸ் கூட வந்து கிரீம்ல வந்து நிறைய எனர்ஜி இருக்கும் இது என்ன ஆகு நினைச்சு பாருங்க அப்புறம்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வயிறு வந்து முன்னாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புட்டு புட்டுன்னு வரும் அப்பறம் ஒல்லியா இருக்கீங்க ஏன் இல்லையா இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க வாரத்துக்கு ஒரு பீடு குடிச்சிங்கன்னா வயிறு கொஞ்சம் புட்டுன்னு வருமாமா பாக்குறதுக்கு அழகா இருக்குமாமா ஐயா நாங்க இந்த சமூக அவலங்கள்னு ஒரு தலைப்புலயே கொஞ்ச நாளைக்கு பேசலாம்னு நமக்கு ஒரு ஆசை இருக்கு சொல்லுங்க இதெல்லாம் வந்து மித் சொல்லுவாங்க இல்லைங்களா தவறான கருத்துகள் தவறான இதுக்கு இந்த மாதிரி எங்கேயோ நம்ம வந்து நம்ம இயற்கை தன்மை இறந்துட்டோன்றதுனாலதான் இந்த இயற்கை இயல்றது விஷயத்துல நம்ம இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இந்த நேரத்துல எனக்கு கூட ஒரு ஞாபகம் வருதுங்க நான் வந்து ஒரு விட யோகா கிளாஸ் போயிட்டு இருந்தேன் அப்ப எங்கூட பணி செய்யக்கூடிய ஒரு தோழி ஒருத்தாங்க அவங்க வந்து கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பேட்டா இருந்தாங்க அப்ப அவங்க தகுந்த மாதிரி யோகா நான் கொஞ்சம் உடனே உடம்புலாம் அவங்க பாத்துட்டு பரவாயில்ல உங்களுக்கு உடம்பு குறைஞ்சிச்சு நானும் கூட யோகா பண்ணேன்னு சொல்லலாம் அப்புறம் அந்த சென்டர் கேட்டாங்க எல்லாருந்து சொன்னேன் இவங்களும் யோகாவெல்லாம் கத்துக்கிட்டாங்க கேத்துக்கிட்டு பார்த்தா ஒரு ஒரு மாசம் அவங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் கொஞ்சம் அந்த உடம்புல இந்த குண்டா இருந்ததுனால எல்லாம் குறைஞ்சு கொஞ்சம் ஒரு மாதிரி வத்தி நல்லா வந்துகிட்டு இருந்தாங்க ஆனா என்னாச்சுன்னா சுத்தி இருந்தவங்க வீட்டுல இருந்தவங்க எல்லாரும் அய்யோ உடம்பு இப்படி போச்சோ இப்படி போச்சோன்னு சொல்லி அவங்களை ரொம்ப ஒரு மாதிரி மனதளவுல அவங்கள ஒரு மாதிரி இரிடேட் பண்ணி ஆமா ஆமா கல்யாணம் ஆகி பிரச்சனை பண்ணிடுவாங்க நாளைக்கு யாரு கல்யாணம் கட்டிக்க மாட்டாம இந்த உலகத்துல குழந்தைகளை புஸ்தியான ஆண்களை கொள்கைகள் கருத்துக்களை இந்த கருத்துக்களை வந்து நம்ம நேரலாவது குறைந்தபட்ச அந்த எண்ணங்கள்ல அது மனத்திலிருந்து அழிச்சிடுவோம் அதாவது நல்லா குண்டா இருந்தா தான் நல்லா இருக்காங்க மக்கள் கண்டுபிடிக்க வேண்டியல விஞ் குறிப்புகள் எடுத்து பார்த்தாலும் சரி எதுல நீங்களே சுயமா சிந்திச்சு பார்த்தாலும் உப்பு சக்கரை இதெல்லாம் எங்க எல்லாம் அதிகமா இருக்கோ அதெல்லாம் வந்து தண்ணி ஈர்த்து வச்சு உள்ளது இப்ப ஒரு துளி உப்ப எடுத்து நீங்க டேபிள்ல நடுவுல போட்டுட்டு தூக்கிட்டீங்கன்னா உப்ப சுத்தி இருக்கும் ஏன்னா அட்மாஸ்பியர் ஈர்த்து வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு உப்பு அப்ப அதே மாதிரிதான் அது என்ன பண்ண சோடியம் குளோரைடு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம உடம்புலயும் அதிகப்படியா நம்ம உப்ப சாப்பிட்டோம் சாப்பிட்டோம்னு வைங்க அந்த அளவுக்கு வந்து தண்ணீரை ஈர்த்து வச்சுக்கோ உடம்புல அப்ப என்ன ஆகும் அப்படம்புல சர்க்குலேட் பண்ணப்பட என்ன பண்ணு அந்த குழாய் தத்த குழாயிலே உடம்புல இருக்கிறது எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக ஆரம்பிச்சிடும் அப்புறம் அதுக்கு ஒரு பேர் ஓபிசிட்ட ஒரு பேரை வச்சு அது வந்து முன்னோர்களான ஒரு கண்டுபிடிக்கிற ஒருத்தர் பாடு சரி பண்றது ஒரு லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க ஆர்ஐசி பண்றது ஆர்என்டி வேற பண்றாங்க சார் நீங்க நீங்க தெரியுது உங்களுக்கு அதுல நான் இந்த வார்த்தைகளை வேணா நான் போடுவேன் ஒரு மிக் பண்றேன் அள்ளி போட்டுட்டு அப்புறம் நான் வீட்டை சுத்தம் எல்லாத்தையும் கிளீன் பண்ற வேலைதான் இப்ப நடந்துட்டு இருக்குதுங்க அதே தான் சொல்றீங்க நமக்கு வந்து நல்லா சிந்திக்கக்கூடிய அறிவே இறைவனோ இயற்கையோ கொடுத்திருக்கு அத வந்து அனலைஸ் பண்ணி அத வந்து சரியா தப்பா அப்படின்னு பாக்குறதுக்கான புத்தியும் அப்ப அதன் மூலமா நம்ம ஒரு நல்ல தெளிவு அடையலாம் அவங்க அவங்களே தெளிவடைஞ்சு மாறிக்கோணுங்க மாறிட்டாங்கன்னா சமுதாயத்துல வந்து மருத்துவம்ன்றது வந்து இல்லாம ஒரு கட்டத்துல வாழ்ந்து இருக்காங்க இருந்துதான் இந்த நாட்டுல இந்த நாட்டுல இந்த நாட்டுல என்ன விந்திய சாத் மலைகளுக்கு தெற்கு நான் சொல்றேன் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு பெருமையா அந்த அளவுக்கு அருமையான விஷயம் இந்த நாட்டுல இருந்து இருக்கு எல்லாருமே வந்து ஞான நிலையில இருந்த காலம் எல்லாம் ஒண்ணு இருந்திருக்குதாமா நம்ம முன்னோர்கள் நம்ம நமக்கு நல்லா வழிகாட்டுறவங்க எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இல்லைங்களா அப்ப அந்த விஷயங்களை நாங்க நினைச்சு பாருங்க கற்பனை பண்ணி பாருங்க எங்குமே வந்து இது இல்லாம ஒரே மாதிரியான அந்த ஒரு ஒரு இணக்கமான உணர்வுகளோட நம்ம எல்லாமே அப்படின்னா எவ்ளோ சந்தோஷமா இருக்கும் நீங்க ரெண்டு நேரம் சாப்பாடு ரெண்டு நேரம் சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னு இன்னிலிருந்து நம்ம பூமியில இருக்கவங்க எல்லாருமே ரெண்டு நேரம் சாப்பாடு சாப்பிட்டா நமக்கு வந்து இப்ப இருக்கிற உணவு வந்து மறுபடியும் ரொம்ப அதிகமான மிச்சமாயிருமில்ல நமக்கு அப்ப அப்ப வந்து உடலுடைய பிள்ளைங்க எல்லாம் வந்து சும்மா ஒரு நேரம் உணவு சாப்பிட்டுட்டு ஒரு நேரம் வந்து எளிமையான உணவுகளை சாப்பிட்டாங்கன்னா இன்னும் மிச்சமாகும் இல்லையா அப்ப நமக்கு விளையாடுற பொருள்களை பற்றாக்குறை வராது வீண் பண்ற விஷயங்களே இன்னைக்கு அதிகமா இருக்குது இல்லீங்க விஷயங்களும் நிறைய இருக்குது ஆமாங்க நீங்க எல்லா இலைகளையும் கல்யாண வீடுகளான சரி பொது இடங்கள்ல இத உன்னிப்பா வேடிக்கை பாப்பங்க என்ன செய்யறாங்க என்ன நடக்குது நம்ம எதிர்க்கிறவங்க என்ன பாடுபடுறாங்க நான் நிறைய இடங்கள கூப்பிட்டு சொல்லியிருக்கேன் அந்த மேரேஜ் ஈவெண்ட் நடத்துறவங்க இல்ல அந்த மேனேஜர்ஸ் ஈவெண்ட் மேனேஜர்ஸ் வந்து இன்னைக்கு எல்லாம் இருக்காங்களா அவங்களதான் கூப்பிட்டு சொல்லுவேன் உங்க சர்வஸ் எல்லாம் நிறைய வேகமா போட்டுட்டே போறாங்கப்பா ரொம்ப தவிர்க்க வேண்டிய விஷயம் பாருங்க இந்த மாதிரி வந்து நிறைய வீணாகுது உணவுப் பொருள் வீண் பண்ண கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம அத வந்து சொல்லுவோம் சிலர் கேட்டுக்குவாங்க சிலர் வந்து இவன் கிடைக்கிறான்ற மாதிரி போயிடுவாங்க ஆஹ் நமக்கு அது ஒரு பொருட் இல்லை சமுதாயத்துல மாற்றத்தை ஏற்படுத்தணும் நினைக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு பொருட்டா இருக்காதுங்க கேட்க போனா அவனுக்கு நட்டம் கேட்டேன்னா நல்லா இருக்கும் அவ்வளவுங்களா இல்ல இப்ப சொல்லக்கூடிய இந்த விஷயமே கூட நம்ம இதுல சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இதை கேட்கறவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்ப என்ன பண்ணம் வந்து உடனே வந்து அதை வந்து ஒப்பிட்டு பார்த்து தன்னை சரி பண்ணி பாக்கும் ஆனா கேட்காம இருக்கிறவங்க நிலைமை தான் பாவம் சஞ்சிதான் பிராப்த ஆகாமிய கர்மம் சொல்லுவாங்க அதுதான் அது சஞ்சிதம்ன்றது பழைய கர்ம வினைகளோட மூட்டை பல துறைகளை மூட்டை சஞ்சின் ஆகாமியம்னா இனிமே செய்ய போறது ஒருத்தன் ஞானம் அடைஞ்ச பின்னால அதிகமான கர்மங்கள்லாம் செய்யமாட்டான் துர்க்கர்மங்கள் செய்ய மாட்டான் பாங்க பிராரப்தம்ன்றது இப்ப இந்த பூமியில நம்ம தோன்றின பின்னால நம்மள நம்மளா பார்த்து ஞானம் அடைற வரைக்கும் தெளிவடைகிற வரைக்கும் செஞ்ச கர்மங்கள் தான் பிராரப்த கர்மம் அருமையான ஒரு இது வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க எனக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஒரு மிகப்பெரிய தவறு நீண்ட காலமா நீண்ட ஆயிரக்கணக்கான வருடங்கள்லாம் கூட நடந்திருக்கு சொல்லலாம் நேர்மறை சிந்தனை அப்படின்றதுதான் சிறந்தது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க அது ஏதோ ஒரு வகையில டெவலப் ஆயிடுச்சு உருவாயிடுச்சு ஆனா உண்மை எதிர்மறை தன்மையும் வலியுறுத்தோம் எதிர்மறையான விஷயங்களும் நம்மகிட்ட இருக்குது சிந்தனையில் இருந்தாலும் கூட எதிர்மறையான விஷயங்களை வந்து விட்டு விலகறதுக்கு நம்ம வந்து அந்த அதை விட்டு விலகறதுக்கான நமக்கு தெளிவு வேணும் இல்லீங்களா அந்த நோக்கம் தான் இப்ப நீங்க கேட்டோன்னு சரி நம்ம இதை அப்படின்னு சரிங்க இப்ப இந்த ஏசியில இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி இருக்க ஏசியில ஏசியில இருக்கிறவங்க வந்து ஏசி தீர்வு சொல்லியில இருக்கிறவங்க வந்து அநேகமான இடங்கள்ல வந்து அளவுக்கு அதிகமான ஏசி பாயிண்ட் ரேஸ் பண்ணிதான் வச்சிருக்காங்க ஆமா அவங்க அந்த கம்பெனி நிர்வாகிகள்கிட்ட அந்த குழந்தைகள் அந்த பசங்களோ அவங்கள யூனியனோ எல்லாம் பேசி நம்ம இங்க இந்த எவ்வளவு லிமிட் இருந்தா போதும்னோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சுக்கணும் அந்த சாதனங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா கம்ப்யூட்டர் சாதனங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் அது ஒரு கெடுதலா போயிருவோம் ரெண்டாவது இவங்களும் டயர்ட் ஆயிருவாங்கன்ற நோக்கத்துல அவன் அப்படி செஞ்சிட்டு இருப்பாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க நீங்க அதை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணும் அளவு வந்து பாதியா குறைச்சி வச்சுக்கிட்டு அப்ப அவன் டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்றானா இருபத்தி டிகிரி வச்சுக்கலாம் நம்ம அவங்க வெளியால இந்த குழந்தைகள்லாம் வெளியில வந்த பின்னால வீட்லேயோ அல்லது அதே அலுவலகத்திலேயோ வந்து ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வந்து சூரிய நமஸ்கார பயிற்சி அடிக்கடி இந்த பன்னெண்டு ஸ்டெப்ஸ்மஸ்காரத்தை செஞ்சாங்கன்னா நல்லா இருக்குங்க அதுக்கு ஒண்ணு பெரிய உடை மாற்றம் எல்லாம் தேவையில்லை ஒருத்தி ஓடி போட்டு வந்துட்டாங்க கொஞ்சம் நல்லது நல்லது அதனாலதான் நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் அதிகமா வியாதி வரலீங்க ஏன்னா சூரியன் வாங்கற வெப்பத்தையும் உள்ளுக்குள்ள இருந்து உருவாக கூடிய அந்த நம்ம உடல் உழைப்பினால வரக்கூடிய வெப்பம் இருக்கு இல்லைங்களா அப்ப நீங்கிருமிகளும் நீர்த்தன்மை இருக்கு இல்லைங்களா மாய்ச இடத்துல தானே கிருமிகள் பரவும் வேகமா அப்போ இங்க வெப்பத்தன்மை வெது வெறுப்பான தன்மை வந்து அந்த இடத்துல கிருமிகள் வேலை செய்யாமல் இருக்கும் அல்லது இறந்து போயிருமில்லையா ரொம்ப எளிமையான விஷயம் தான் ய்ய ரொம்ப அழகாக நல்ல கருத்துக்கள் எடுத்து சொன்னீங்க நன்றினை நேரர்கள் சார்பாக மீண்டும் நன்றி ஐயா வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த இயற்கை சந்திப்போம் நன்றி